நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா புகழ்தான் நம்மை தேடி வர வேண்டும் நாம் அதை தேடி போகக்கூடாது ஆம் புகழ்தான் நம்மை தேடி வர வேண்டும் நாம் அதை தேடி போகக்கூடாது என்கிறது அறிஞர் வாக்கு நன்றி வணக்கம்